பேசுறீங்க இல்ல போய் செய்யலாம் அது போகலாமா போக கூடாது அப்படி போனா எப்படி செய்யறது உங்ககிட்ட அதற்கான விளக்கங்களை தருவார்கள் போகலாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கீங்க அப்புறம் சில பேர் குழந்தைகளுக்காக வேண்டி முறைகிடுறாங்களே இது சில பேர் கூடுங்கிறாங்க இன்னும் சில பேர் கூடாதுங்கிறாங்க இந்த ரெண்டுல எது சரி ஜியாரத்து செய்ய போனால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் வச்சுருக்குறீங்க ஜியாரத்து போகலாமா அப்படின்னு சொன்னால் போகலாம் ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம் இறை நேசர்களுடைய ஜியத்திற்காக இங்கே தர்கா ஜியாரத்துன்னு நீங்கள் கேட்டதே இறை நேசர்களுடைய ஜாரத்து தான் நபிமார்களுடைய ஜியாரத்து அதே போல வழிமார்களுடைய ஜியத்து இதற்கு நம்ம போகலாம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லவல்லிசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய கபரை யாரால் ஜியத்து செய்ய வந்தால் என்னுடைய ஷஃபானத்தை அவருக்கு கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சொன்னாங்க என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய கபரை ஒருவர் ஜாரத்து செய்ய வந்தால் நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற போது என்னை ஒருவர் சந்தித்தால் எப்படியோ அது போன்றுதான் சொல்லி தந்தாங்க இந்த ரெண்டு ஹதீர்களும் பைஹக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தார குத்தினும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நபிமார்களுடைய கபருக்கு நம்ம த இப்போ ஜியத்து செய்வதற்காக போகணுங்கிறத இந்த அதி மூலம் புரிந்து கொள்கிறோம் மேலும் இன்றைக்கி நபி நாஹிம் சல்லாஹ் அலேவசல்லம் அவர்களுடைய ஜாரத்துக்கு போகிறோம் அதுக்கு பக்கத்தில் அபுபக்கர் சித்தியக் ரதி அல்லாஹ் அவங்களுடைய கபு இருக்குது அதுக்கும் பக்கத்தில் ஹல்ரத்மர் ரவி அல்லா அணுகு அவருடைய கபர் இருக்குது இன்றைக்கி உலகத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அவங்க மதியநாச்சாரி போகிறாங்க ஜேரத்துக்கும் போகிறாங்க அன்னை ஆய்சா சித்தியக்கார் அலி அல்லா அன்ஹா அவங்க நபிகன் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய ஜாரத்துக்கு போனாங்க அவங்களும் சொல்லி காட்டுறாங்க அதே நபி லாம் சல்லல்லாஹு அழிசல்லமுடைய ஜாரத்துக்கு போவேன் நான் சாதாரண நிலையில் போவேன் அது பிறகு என்னுடைய தந்தையார் அபுபக்கர் சித்தியக்கார் அலி அல்லா அன்ஹூ அவ நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு அப்பவும் நான் சாதாரணமாக தான் போவேன் பலம்மா துசின அமர் அப்ப அதுக்கு பிறகு அல்லர் அலி அல்லா வன் ஹூ அவர்களே நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அல்லா மீ சத்தியமாக சொல்றேன் மா தகல் துஹு இல்லாவான மஸ்தூதன் அழைய சியாபி எனது ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் நான் சியாரத்துக்கு போவேன் காரணம் என்ன ஹையா அமீன் அலமர் ஹசரத் அலமர் அலி அல்லா அனுகு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று சொல்லி காட்டுறாங்க இந்த ஹஜீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயா சத்தியகார் அலி அல்லா அவர்கள் தரா ஜாதத்துக்கு தானே போயிருக்கிறாங்க தர்கா ஜத்துலாம் என்ன பொது கபரஸ்தான் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நபியனுடைய கபரோ ஒரு வழியுள்ளாவுடைய கபரோ இருக்கும் அதான த தர்கா இப்போது நபி இல்லாம சல்லல்ல அவர்களும் அதே அவங்க பக்கத்தில் அபூ பக்கர் சுசேகர் உமர் அலியாதான் அவங்களும் இருக்கிறாங்கல்ல அதுதான் தர்கா உலகத்திலேயே பெரிய தர்கா எதுன்னு கேட்டால் அதைத்தான் சொல்ல முடியும் ரவுதாசமும் சொல்ல முடியும் ஆயா சத்யகார் அலி அல்லா வன்ஹா சார் தூ போகிறாங்க மார்க்கத்திலே கூடுங்க போய் தான் அவங்க போகிறாங்க அப்படியே நம்ம செல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடமிருந்து இஸ்லாமிய பாடத்தை நேரடியாக பயின்றவர்கள் அல்லவா ஆயா சத்யக்கார் அலி அல்லா அவர்கள் அப்போ இப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க இல்லைன்னு சொன்னால் அவன் போயிருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு சில பேர் வேணாம்னு சொன்னால் அதை நம்ம கேட்க தேவையில்லை ஏன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் இன்னைக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்கிறான்னு சொன்னால் அவருடைய புரிதலில் பிழை இருக்கலாம் தவறு இருக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் சகாபா பெருமக்கள் நான் அவர்களுடைய என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து குழந்தைக்கு கேட்பது அப்படிங்கிறது குழந்தை மட்டுமல்ல நம்மளுடைய என்ன தேவையா இருந்தாலும் அந்த இதே நேசத்தை முறையிட்டா அவங்க அல்லாவிட்ட துவா செஞ்சு நம்ம வாங்கி தர்றாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்கள்ட்ட போய் நம்ம முறையிடறோம் அவங்களே தர்றாங்க அப்படிங்கிறதல்ல ஏன்னா இவர்கள் இறை நேசன் அடிப்படையில் தான் அங்கே போகிறோம் நம்மெல்லாம் மூமியன்கள் தானே முஸ்லீம்கள் தானே முஸ்லிம்முடைய நம்பிக்கை என்ன எல்லா காரியங்களையும் அல்லாஹுத்தாலா செய்கிறான்கிறதானே அப்படி நம்புனா தானே கோட்டைக்குள்ளே வர முடியும் அதனை இறைவன் செய்கிறான் நம்பிக்கை வைத்து கொண்டு போய் நம்ம முறையிட்டாலே அவங்க அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கி தருவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலே தான் இன்னைக்கு திருமணம் நடந்துச்சு கணவன் மனைவிக்கு பல வருடங்கள் கூட குழந்தை இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ இதற்காக வேண்டி குழந்தைகளுடைய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர்களை போய் இல்லையா அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க சரி அந்த டாக்டர் போய் இவங்க என்ன முறையிடறாங்க டாக்டர் எங்களுக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகி போச்சு குழந்தையே இல்லை குழந்தை கிடக்க நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போது அல்லாதானும் குழந்தைய கொடுக்குறான் அப்போ டாக்டர் போய் எப்படி சொல்கிறது எப்படி போய் சே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற கேள்வி வரத்தானே செய்து அப்போ என்ன விளக்குன்னு சொல்லுவாங்க அல்லா தங்க கொடுக்குறான் இவங்க வந்து அதுக்குண்டான சிகிச்சைகளை செய்கிறாங்க அப்படின்னு தான் விளக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இறை நேசர்கள்கிட்ட முறையிடுறதும் அல்லாதான் கொடுக்குறான் இந்த இறை நேசர்கள் துவா செய்வாங்க அதனால தான் சரி நம்மளே துவா செய்யலாம் தான் ஏன் அவங்கள்ட்ட போய் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வருதுங்க நபிம் செல்லல்லா அலுசலம் அவங்களே கூட ஒரு ஒரு நீங்க துவா செய்து கொள்ளுங்கிற பாடத்தை கற்று தந்திருக்கிறாங்கல்ல நபியில்லாம் செல்லல்லா அலுசலம் அவரோட உயர்ந்த யாரா இருக்கிறாங்களா அந்த உலகத்துல அவர்களே கல்லறத்து உமர் ரவி அல்லாஹூ அனு அவங்ககிட்ட சொன்னாங்க உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் யாரும் சொல்லலாம் நான் உம்பராக நிறைவேற்ற போகிறேன் அனுமதித்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ நபி இல்லாம செல்லவதாசனை சொல்கிறாங்க உமரவர்களே உங்களுடைய துவாவோட என்ன மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க நபி இல்லாமல் செல்லவதாசன் அவங்களே மற்றவங்க கூட எனக்கான துவாசிங்க அப்படிங்கிறாங்கல்ல ஏன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றாங்க நம்ம உயிராக இருக்கிறவங்க கிட்டே எல்லாம் எனக்கான நீங்கள் துவா செய்யன்னு சொல்கிறோமா இல்லையா ஏன் நம்மளால அள்ளாட்டை கேட்டுக்கிற வேண்டியது தானே என் அடுத்தாட்ட போய் சொல்லானு இப்போ நம்ம தேவையை நான் மட்டும் கேட்கறதை விட நமக்காக பலரும் அதுக்கு வெயிட் ஆகி போச்சு இல்லை தான் பலர்ட்ட போய் நான் இரவு ஒரு ஆளுடைய விட தேவைட நம்பிக்கைபேர் முறையிட்ட என்னங்க வழி உள்ளா போய் அல்லாவுடைய குழந்தை வேணும் அப்படி என்று டாக்டர் அல்லாஹ்ோட இடத்துல வச்சிட்டோமா இல்ல இல்ல தெளிவாதானே இருக்குறோம் அல்லாஹ் தான் கொடுக்கறான் இவர் தீர்மானிதா இருக்கறான் தெளிவும் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கா இல்லையா அந்த தெளிவோட தான் இறை நேசرتும் உறையிரோம் குழந்தை வேணும்னு அல்லாஹ் தான் கொடுக்கறான் இவங்க দোয়া செய்றாங்க ஏன்னா இறை நேசர்களுக்கு அல்லாஹ்வு تعالی ஒரு வாக்குறுதி வளைங்கிறுறான் குர்ஆன்ல அதனால தான் வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அம்ஃபஸுகும் வலக்கும் ஃபீஹா மா ததுஊன் இறை நேசர்களே உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீர்களோ அதுவெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதுவெல்லாம் என்னிடம் கேட்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும் அல்ல வாக்குறுதி கொடுத்துட்டான் இறைநேசர் என்ன கேட்டாலும் நான் தருவேண்டு இப்போ இறை நேசர் தான் போய் முறையிட்டோம்னு வச்சுக்கிறேங்க அவங்க அல்லாட்ட துவா செய்கிறாங்க அல்ல உடனடியே தந்துடுறான் ஏன்னா இறைநேசர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறான் இறைவன் அதனால் தான் அங்கே போய் முறையிடுறோம் இந்த முறையை தெரிந்து கொண்டவர்கள் அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்க அவர்கள் இருந்து கொடுத்து வைத்தவர்கள் ஏன் நல்ல பலனை பெற்றுக்கிட்டே போகிறாங்க இதை நஷ்டம் வானாங்க அது வாணாங்க இதுவானு சொன்னா மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாகிறார்கள் நிறைய பலன் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தும் கூட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் பெருநஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு நபீ இல்லாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த கபுக்கு பிலால் உபனல் ஹாரிஸ் ரதியல்லும் போகிறாங்க உமர் ரதி அல்ல ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் மழை இல்லை அப்போ பிலால் உபல் ஹாரிசு ரதியல்லான் சொல்கிறாங்க இஷ்தீலி உம்மத்துக்கே யாரை சோழல்லா நபி இல்லாம சல்லல்லா அலிஸ்லம் அவர்களே உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க நபி இல்லாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நபித்தோளுடைய கனவுளை வந்து மழை பொழியுங்கிற நச்சீதியை சொல்லிட்டு ஹதரத் உமரதியல்லாவான்கு அவர்களுக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்க அவங்கிட்டு போனது மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரிவிப்பதை விடாபா பெருமக்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது முன்னால் வண்டித்தளவா பாடத்தை பெய்ந்தார்கள் சரி அவங்க போய் கேட்டுட்டாங்க சொன்னாங்க அப்படிங்க போய் இந்த முறையிட்டது கூடும் மழை பொழியும் கூடாதும் வச்சுக்கிறோங்க கனவுல போய் மழை பொழியும் தான் சொல்லியிருப்பாங்க ஏங்க என்னட்ட வந்து சொன்னீங்க அல்லாட்டையிலங்க கேட்கணுன்னு போய் சொல்லியிருக்கானே ஆனால் என்ன செய்கிறாங்க மழை பொழியும் அப்போ அவங்க கேட்டதை அங்கீகரிக்கிறாங்கல்ல சரிங்க இப்படி கேட்டுட்டு வந்துட்டாங்க கனவுலும் சொல்லப்பட்டு போச்சு மழை பொழிந்தது அந்த மலை யார் இறக்குனது இறைவன் தானே இப்போ இறைவன் வந்து என்னட்ட கேட்காமல் அங்கேயா போய் முறையிட்டீங்க மலையை தர மாட்டேன் அப்பெல்லாம் முடிவு இறைவன் ஆனால் மலையை கொடுக்கிறான் அல்லவா என்ன பண்ணு சொன்னால் மூமியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எந்த காரியத்தை செய்தாலும் இறைவன் தான் மற்றபடி மற்றவர்கள் பெ